الحمد لله نحمده ونثني ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيطول الله سبحانه وتعالى في القرآن الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ادع الى سبيل ربك بالحكمه والموعظه الحسنه وجادلهم بالتي هي أحسن إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من رآ منكم منكرا فليغيره بيده فإن لم يستفع فبلسانه அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சகாபாக்கள் சாத்யா சபால் சாத்யங்கள் முஸ்லிம்கள் மோனிங்கள் அனைவர்கள் மீண்டும் உண்டாவதாக புனித ஜிமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹின் நெல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தலைகளை நமது வாழ்க்கையில் அடுத்து நடக்குமாறு ஏதிருக்கிறானோ அப்படியான அல்லாவுடைய கடமைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் இருக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியணை உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன் இத்தகுல்வா ஹைசுமா கணியமிக்க அவ்வாறு நெல்லறியார்களே அவ்வாஹாப்பு சுபகான மனிதனை தவறு செய்யும் ஒரு சுப்பாவ முடியவனாக மலக்கானியத்தென்று சொல்லக்கூடிய மலைக்குமார்களுடைய தன்மைகளும் கலந்தவனாக சொல்லக்கூடிய ியான சில தன்மைகளையும் மனிதனிடையே இணைத்து இரண்டுக்கும் நடுத்தரமான ஒரு பண்போடு படைத்திருக்கிறான் கண்டியமானவர்களே நாம் ஒரு மனிதரை எந்த தவறும் செய்யக்கூடாது என்று நாம் அவரிடத்திலிருந்து எதிர்பார்த்தால் நாம் அவரை மலர்காக எதிர்பார்க்கிறோம் அதே நேரம் ஒரு மனிதரை நன்மைகளும் செய்ய கூடாது நன்மைகள் செய்ய மாட்டான் நன்மை என்ற வாடையும் கிடையாது என்று நாம் ஒருவரிடம் எதிர்பார்த்தால் அவனை முற்றுமுழுதாக செய்தானாக இருபார்க்கிறோம் தண்ணியமானவர்களே மனிதன் என்றால் வளக்குகளுடைய நன்மை செய்கின்ற பண்புகளும் இருக்கும் செய்துடைய தீங்கு தவறுகள் செய்கின்ற தன்மைகளும் இருக்கும் இவன்தான் மனிதன் புலான் மனிதன் பலஹீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதும் அல்லாவுடைய ஒரு கோற்று கண்ணியமானவர்களே மனிதன் என்றாலே தவறிலே வாழ்பவன் என்ற கருத்தும் கிடையாது மனிதன் என்றால் தவறே செய்யாதவன் என்ற கருத்தும் கிடையாது இரண்டும் கலந்தவன் ஆனால் மோமின் என்றால் யார் மோமின் என்று சொல்லுகின்ற அவர் நன்மைக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பார் மறுமையிலே ஒரு சாரார் இருப்பார்கள் அஸ்தாபுல் ஆராவ் அஸ்ஸாபுல் ஆராப் யார் தெரியுமா அவர்களுடைய நன்மையும் தீமையும் சரித்தமமாக இருக்கும் ஒரு நன்மை கூட கூடுதலாக இருக்காது சுருக்கம் அனுப்புவதற்கு ஒரு பாவம் கூட கூடுதலாக இருக்காது நரகம் அனுப்புவதற்கு என்று இரண்டுக்கும்த்தளிப்பார்கள் இவர்களுக்கு விளக்கம் சொல்கிறான் கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட நிறுத்தால் நன்மை கூட வேண்டும் தீமை குறைய வேண்டும் நன்மை எப்பொழுதும் கூட வேண்டும் அதனால மனிதன் அடிப்படையில் கவலை செய்தால் ஒரு தவறை செய்தால் அதை அழிப்பதற்கு அதை அடுத்து ஒரு நன்மையை செய்யுங்கள் ஒரு தவறை செய்து விட்டீர்களா ஒரு பாவம் செய்து விட்டீர்களா அதை அழிப்பதற்கு அதை அடுத்து ஒரு நன்மையை செய்யுங்கள் அதனால்தான் இஸ்லாத்தில ஒரு பிரதானமான ஒரு பகுதி இருக்கிறது கஸ்பாராசு பாவ குற்ற பரிகாரங்கள் குற்றம் அதற்குரிய பரிகாரம் அதிலே அல்லா நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது நன்மைகள் நன்மைகள் உதாரணமாக ஒருவர் நோன்போடு தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து விட்டார் பாவம் செய்து விட்டார் அல்லாவுக்கு மாறு செய்து விட்டார் இப்பொழுது கண்ணியமானவர்களே இவருக்கு இரண்டு மாதங்கள் தொடராக நோன்பு பிடிங்கள் என்று அல்லா கட்டளை அது முடியாத பொழுது அறுபது மிஸ்டிங்களை குணவழி கட்டளை எடுக்கிறான் இப்படியான நன்மைகளை அல்லா அவருக்கு ஊக்குவிக்கிறான் கட்டளை பிறப்பிக்கிறான் பாவத்துக்கு பின்னால் நன்மை ஒரு பாவத்துக்கு பின்னால் ஒரு நன்மை காலத்து வலைதளியல்லவர்கள் ஒவ்வொரு யுத்தத்துடைய முஸ்லிம்களுடைய தோல்வியில் பெரும்பங்கு வைத்தவர்கள் அல்லாவது ஏற்பாடு தோல்வி ஏற்பட்டது அதிலே திடீர் அந்த படைக்கு தலைமை தாங்கியவர்கள் நபர் இவர்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள் இஸ்லாத்துக்கு வந்தவுடன் தண்ணியமானவர்களே இவ்வளவு காலம் எத்தனை முஸ்லிம்களை கொலை செய்தேன் இஸ்லாத்துடைய கொடி கீழே விட வேண்டும் என்று என்னுடைய வாளை வேந்தினேன் எத்தனையோ இஸ்லாத்துடைய போராட்டங்களில் எதிராக செயல்பட்டேன் இதற்கு ஏற்பாடாக என்னுடைய வீரத்தை இஸ்லாத்துடைய கொடி மேலோங்குவதற்கு பாவிப்பேன் என்று அந்த தவறை உணர்ந்து நன்மையாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றினார்கள் இதுதான் மனிதனிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு உன்னத பண்பு இதை எதிர்பார்க்கிறான் தவறு செய்பவன் செய்து கொண்டே இருப்பவன் என்று செய்து கொண்டிருப்பவன் மடையன் என்ற கருத்தை அதிசயில் நபர்கள் சொன்னார்கள் இயலாதவன் உதவாக்கரை ஒன்றுக்கும் லாய் கற்றவன் இயலாத ஒருவன் யார் என்றால் மடையன் தன்னுடைய புத்தியை சரியாக பாவிக்காதவன் யார் தெரியுமா மன இச்சல் படி எல்லாம் செய்வான் அழல்வான் அல்லா மன்னிப்பான் அல்ல மன்னிப்பான் என்று பகல் கனவு காணுவான் எனவே தவறை அல்லா மன்னிப்பான் என்பதால் தவறு செய்யுங்கள் என்ற கருத்து கிடையாது அந்த தவறின் பொழுது மௌத்தாகினால் ஈமான் இல்லாமல் மௌத்தாகிறோம் என்ற எச்சரிக்கை இருக்கிறது செய்யும் பொழுது அவர் மூமினான நிலைமையில் வகுவ மூமின் திருடுபவர் திருடும் பொழுது ஈமானை இழக்கிறார் அந்த நேரத்தில் மௌத்தாகினால் ஈமான் இல்லாத மரணம் தவறு செய்து கொண்டு இருங்கள் கருத்து மனிதனால் ஏற்படும் அதை உடனடியாக நீங்கள் பற்றி சரியாக நாம் விளங்காத தவறுதான் ரஹ்மத்தை வைத்து பாவம் செய்கிறோம் ரஹ்மத் ரஹ்மத் அல்லாவுடைய இரக்கம் இரட்டம் நூறு கொலை செய்தவனையும் அல்லா மன்னித்தான் என்று பாவத்தை அள்ளிக்கொட்டுகிறோம் ரஹ்மத் யாருக்கு கிடைக்கும் என்பதை அல்லா சொல்லி இருக்கின்ற விளங்கினால் இறங்க மாட்டோம் எல்லாவற்றையும் அதை அடைவதற்கு தகுதியானவர்களாக யாரை நான் முடிவு செய்வேன் தக்குவாதாரிகள் ரஹமத் கிடைப்பது என்பது கேள்விக்குறி நிறைவேற்றக்கூடிய பாவம் செய்து கொண்டே இருப்பவர்களை அல்லாவை பயந்து அல்லாவி பக்கம் நெருங்குபவருக்கு தான் ரஹ்மத் நூறு கொலை செய்தவர் என்ன செய்தார் தொண்ணூத்தி ஒன்பதாவது கொலையில் வந்தார் ஒருவரிடம் அரைகுரை மார்க்க விளக்கம் உள்ளவர்கள் பத்துவா கொடுக்க முன் வரக்கூடாது அது உலமாக்களுடைய பொறுப்பு அரைகுரைகள் மார்க்க தீர்ப்பு வழங்கினால் தான் இன்று சகல பிரச்சனைகளுக்கும் காரணம் நிறைகுடம் கலும்பால் என்று சொல்வார்கள் அரைகுடங்கள் தான் இந்த சமூகத்தை குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வந்து தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்திருக்கிறேன் எனக்கும் அல்லாவுடைய மன்னிப்பு உண்டா என்று கேட்க வைத்தது அது வந்து கேட்டார் அவர் அரைகுறையாக அல்லாவுடைய ராணத்தை சரியாக விளங்காதவர் மகசிறத்தை விளங்காதவர் தொண்ணூத்தி ஒன்பது கொலையா உனத்தெல்லாம் மன்னிப்பு கிடையாது நீ படுபாவி என்ற கருத்தில் பத்துகின்ற நேரத்தில் என்னையே ஊட்டினார் அதே நேரத்தில் இவர் அறிந்து நூறாவது கொலையாக கொள்ளப்பட்டார் எனவே கண்ணியமான நூறு கொலைக்கு பின்னர் விளங்கியவரிடம் அல்லாவுடைய நல்லடியாரிடம் வந்து நூறு கொலை செய்து விட்டு வந்திருக்கிறேன் எனக்கும் சௌபா பாவம் கிடைக்குமா மன்னிப்பு கிடைக்குமா நிச்சயம் கிடைக்கும் அல்லாவுடைய மன்னிப்பு விசாலமானது ஆனால் நீ நூறு கொலை எந்த ஊரில் செய்தாயோ அந்த ஊரில் இருக்க கூடாது கொலைக்கும் போவாய் நீ இந்த மாற்ற வேண்டும் என்று மரணிக்கிறார் கண்ணி மாணவர்களுடைய முடிவு அல்லாவுடைய அருளோடு அல்லாவின் பக்கம் முன்னோக்கி வந்த ஒரு நல்லடியாராக மரணிக்கிறார் இது ஒரு உடைய என்னுடைய திரளான தலைப்பு பாவத்திலிருந்து நாம் திருந்துவது பாவத்திலிருந்து பிறரை திருத்துவது பிறருடையை திருத்தும் முறை என்ன எப்படி நவீனவர்கள் திருத்தினார்கள் எப்படி சகாபாக்கள் திருத்தினார்கள் அதுதான் பிறதான தலை அணு இன்று நவீன காலத்தில் திருத்துகின்ற முறைகள் நமக்கு தெரியும் தவறை இஸ்லாம் தவறை இஸ்லாம் அல்ல இரண்டு எங்கள் இருக்கின்றன இரண்டு வார்த்தைகளின் தெளிவாக குரானில் இரண்டு வார்த்தைகள் உதாரணமாக ஐந்து நேரம் சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு நாள் ஒரு தொழுகைக்கு வரவில்லை உதாரணம் நாளை அல்லது காலை தொழுகைக்கு வரவில்லை ஒரு நேரகைக்கு வராத பற்றி ஒருவர் இன்னும் உதாரணம் சொல்கிறேன் அப்துல்லா நானா சுபவுக்கு வரவில்லை என்று விசாரிப்பது என்ன அவருடைய நிலைமையை விசாரிக்கிறார் ஏன் காணவில்லை அவரை இழந்தோட என்றால் சக்குத் என்ற வார்த்தை வந்திருக்கிறது அவரை இன்று சுபகு நாம் பெற்றுக்கொள்ளவில்லை மக்களை ஏன் காரணம் என்று கேட்பது அவர் என்ன செய்தார் தூங்கினாரா அவர் இரவு முழுக்க விழித்திருந்தாரா இரவு எங்கு விழித்திருந்தார் என்ன பாவல் செய்தார் ஏன் இரவு தூங்கவில்லை என்ன பார்த்துக் கொண்டிருந்தார் என்ன கேட்டுக் கொண்டிருந்தார் இப்பொழுது எங்க இருக்கிறார் என்று கிண்டி கிண்டி கேடுவது கஜசு குறைதேடுதல் குறைக்கு வரவில்லை ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அவரை சந்திக்க வேண்டும் என்று சுபத்தில் நீங்கள் வரவில்லை என்ன காரணம் ஏதாவது நோயா ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது அசம்பாவிதங்களா என்று கேட்பது தசக்கு அவர் எங்கே சென்றார் இரவு எங்க இருந்தார் எங்க என்ன செய்தார் என்று தேடி போவது இது ஹராம் இது குறைதேடுதல் நிலைமையை விசாரிப்பது எச்சரிக்கப்பட்டார்கள் நல்லவர்கள் என்பதால் அவர்கள் தன்னுடைய நிலைமை மாற்றிக் கொண்டார்கள் ஒரு தலைவரி குமரவிலானவர்கள் மக்களுடைய குறையை கண்டு கண்டிக்க வேண்டும் கொள்ள வேண்டும் கேவலப்படுத்த வேண்டும் என்று நோக்கி அல்ல கலீபாவுடைய அமானத பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக இரவிலே சுற்றுவார்கள் ஏதாவது பகிரங்கமா பாவங்கள் நடக்கிறதா என்று அவர்களை கண்டிப்பதற்கு பொறுப்புறவை போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு வீட்டுக்குள்ளிருந்து இசை பாடல் ஆட்டம் சும்மான சட்டம் சரி இப்பொழுதும் உள்ள என்ன நடக்காது என்று பார்ப்பதற்கு கண்ணியமானவர்களே அப்படியே மதிலால் ஏறி சின்வாசலால் உள்ளே பாய்ந்து அந்த தாகம் அல்லாவுக்கு மாறுபாடு நடக்கிறது பகிரங்கமாக கருக்க போகிறார்கள் உள்ளே போய் பார்த்தால் ஒரு வயோதிபர் மதுவரண்டி உட்கார்ந்து இருக்கிறார் பெண்கள் எல்லாம் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கிறார்கள் இசை நாட்டிய நடனம் எவ்வளவு பெரிய பாவம் ரைவஞ்சகத்தை வளர்க்கின்ற பாவம் உடனே கண்டித்தார்கள் உமர்வதேன் செய்தேன் ஏற்றுக்கொள்கிறேன் தவறை ஏற்றுக்கொள்வது பெரிய மனிதனேயக் கொண்டு நான் குற்றவாளிதான் உங்களே நான் குற்றவாளி உங்களுடைய கிலாபத்தில் இப்படி செய்திருக்க கூடாது ஆனால் நான் ஒரு குற்றம் நீங்கள் மூன்று குற்றம் மூன்று குற்றங்கள் என்ன மூன்று குற்றங்கள் குடிபோதையிலும் குரானை ஓவி சுத்திமதி சொல்கிறார் சொல்கிறான் எந்த வீட்டுக்கும் அனுமதி இல்லாமல் உள்நுழைய கூடாது வீட்டு முன் வாசலால் வாருங்கிற குரானிகளா சொல்கிறான் நீங்கள் பின்வாசலால் பயின்றிருக்கிற வீட்டில் இரண்டாவது அவர் அதே நேரம் பிறரின் குறையை என்று தடுக்கப்பட்டிருக்கிறது அதையும் செய்திருக்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் குற்றவாளி மூன்று குற்றங்களை செய்த நான் ஒரு குற்றவாளி என்று சொன்னதுதான் தாமதம் கண்ணியமானவர்களே தான் செய்த முறை தவறு என்று விளங்குகின்ற பொழுது தீமானுடைய வேகத்தில் குதித்தார்கள் பாய்ந்தார்கள் ஒன்றும் பேசவில்லை அப்படியே மௌனமாக வந்துவிட்டார்கள் அந்த எனக்கே பேசுகிறாயா எனக்கே பற்றி சொல்கிறாயா நீ ஒரு குடிகாரன் நீ ஒரு இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் நான் யார் அமீர் மோமினின் நான் யார் ஹலீஃபா நான் யார் எனக்கு பின்னால் நபிவர்களாக இருந்தால் உமருதான் தகுதி என்று எனக்கு நன்மாராய் சொல்லப்பட்டவன் எனக்கு சுரக்கத்திலே சனிமுத்தா ஒரு மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது என்று நபியவர்கள் ஹயாத்தோடு இருக்கும்போது அப்படிப்பட்டவன் என்னுடைய கருத்தில் என்னுடைய அபிப்பிராயத்தில் என்னுடைய மசூராவுக்கு இணங்க எத்தனையோ புராண ஆட்சிகள் இறங்கிய நபர் என்னை பார்த்து இப்படி பேசுகிறாயா நீ யார் என்று கழுத்தை வைக்க வேண்டிய தீவிரவாத சுரச்சார பணி செய்ய வேண்டியவர்கள் மௌனம் தாழ்த்தார்கள் மசூருக்கு வந்தார் அருகில் கூப்பிட்டார்கள் சொந்த பிள்ளை ஒரு தவறு செய்தால் கூட வீட்டை விட்டு விரட்டுவல்லாம் நமது குத்தி மதி சொந்த பிள்ளை தவறு செய்கின்ற பொழுது சூசன வார்த்தையால் ஏசுவல்லாம் நமது குத்தி மதி இது வல்ல குடிகாரன் ார் வாரு பக்கத்தில் அவர் பயந்தார் பக்கத்தில் கூப்பிடுகிறார்கள் என்று சுட்டிக்காட்டுவார்களோ என்ற ஒரு பயத்தில் இன்னும் கிட்டே வந்தார் காதை பாருங்கள் காதை கொடுத்தார்கள் காதத்தில் சொன்னார்கள் பார்த்து நேற்றிரவு நான் வந்ததும் நீ செய்த பாவமும் தவறும் நான் கண்டதும் எனக்கும் உனக்கும் அல்லாவுக்கும் மாத்திரம் தான் தெரியும் இவர்கள் என்னையும் அல்லாவையும் முன்னேற்ற வேறு யாருக்கும் தெரியாது இதை நான் அல்லாவுக்காக மலைத்து விட்டேன் அந்த வயோதிகர் சொன்னார் அமிரன் முன்னுடன் உங்களுடைய காதை கொஞ்சம் என்னுடைய வாய்க்கறைகள் கொண்டு வாருங்கள் காதை கொண்டு போனார்கள் அந்த வயோதிபர் சொன்னார் அந்த குடிகாரர் சொன்னார் நேற்றிரவு குடிகாரர் இன்று தூய்மையாக மாறுகிறார் அமீரன் மோகனின் நீங்கள் வந்து என்னுடைய தவறை இப்படி கண்டு அதை நீங்கள் கண்டிக்காமல் சென்று மிக நுணுக்கமாக அழகாக நடந்து கொண்டவுடன் என்னுடைய வாழ்நாளில் இருந்து கை கலகி விட்டுதான் திருச்சும் தவறை கண்டால் கூட மறைக்கின்ற பண்பு மாணவர்களே இதுதான் நதியவர்களுடைய பண்பு ஒவ்வொரு துறையிலும் நதியவர்கள் அழகாக திருத்தினார்கள் துறை சொல்ல மாட்டார்கள் கண்ணை நோட்டு மாட்டார்கள் மொட்ட கணிதம் எழுத மாட்டார்கள் அதே போன்ற ட்விட்டரில் போட மாட்டார்கள் ஜிமாவுக்கு பின்னால் முகவரி இல்லாத நோட்டீஸ் பங்குட மாட்டார்கள் அவரை உரியவரோடு சம்பந்தப்பட்டு அழகாக திருத்துவார்கள் நபிவருடைய காலத்தில் பேஸ்புக் வாட்ஸ்அப்ல இருக்கவில்லை இந்த காலத்தில் இருந்திருந்தாலும் அப்படி செய்திருக்க மாட்டார்கள் நபிவலி எல்லா காலத்துக்கும் ஒரு முறை தான் நவீன ஊடகம் இருக்கிறது என்பதால் நவீனமயப்படுத்தி பாவத்தை கிடைக்க முடியாது நபி வழிதான் வழி சட்டத்தில் அமருவதுதான் வழி நேரடியாக பேசுவது தான் வழி குரு செய்கிறார் ஒருவர் கவனித்தார்கள் குரு செய்து விட்டு உள்ளே வருகிறார் காலில் குதிராலில் ஒரு நாணயத்தோடைய அளவு தண்ணீர் படவில்லை கரண்டை கால் உட்பட கட்டாயம் கழுக வேண்டிய பகுதி என்ன சொல்ல வேண்டும் பக்கத்தில் உள்ள சாபாக்களை காட்டி நான் நவியிருக்கிறேன் குரான் இறங்குகிறது சுத்தத்தை படிக்கப்படுத்திருக்கிறேன் புது செய்தால் பாவங்கள் இலை போன்ற உயிரம் என்று சொல்லி இருக்கிறேன் இவனுக்கெல்லாம் என்னிடம் படிக்க தெரியாதா என்றிருந்தார் இவர் இவனுக்கு நான் நவியன்று தெரியாதா என்னிடம் படிக்க தெரியாதா மடத்தனமாக செய்துவிட்டு வந்திருக்கிறார் தீனை சரியா பின்பற்ற தெரியாது மடையனாக இருக்கிறார் இவர் பின்பற்றோம் சொல்லவில்லை சம்பந்தப்பட்டவரை கூப்பிட்டார்கள் சகோதரர் வாருங்கள் சென்று நீங்கள் உங்களுடைய புதுவை அல்லது வதுவைு்தொள்ளுங்கள் அழகாக வைவார்கள் ஏனென்றால் புதி காலில் புதி காலில் என்ற நரகம் உண்டாகட்டும் என்று புத்திமதி அவருக்கு முகத்தில் நடத்தவாறு அந்த சட்டத்தில் சொன்னார்கள் என்பதை விட அது பொதுவான கணிக்கப்படுகிறது அவருக்கு திரும்பி சென்று வை மீட்டி செய்து விட்டுவாரு சென்றால் வந்தால் வது செய்தார் சொல்கிறார் முடிஞ்சு விட்டது அவருடைய பெயர் கூட வரலாற்றில் வரவில்லை அந்த அளவு தவறு மறைக்கப்பட்டது அவருடைய பெயர் கூட வரவில்லை ஒரு நபர் சொல்லுகிறார் இங்கு ஆடுகிறார் அசைகிறார் இங்கு பார்க்கிறார் நோட் பண்ணுகிறார்கள் அங்கு உபுவை இங்கு சொல்கையை திருத்தினார்கள் எப்படி திருத்தினார்கள் சொல்ல வேண்டும் ஏ சொல்லாத இடையிலே இருக்கொண்டு வாருங்கள் சொல்லுதெல்லாம் பயன் சொல்லுதயன் கூட சொல்லு பாத்து நரகவாதி அனுக்கிறது உண்மை நரகம் வாருக்கத்தில்த்திற்கு உட்கார வைத்தார்கள் கண்ணியமானவர்களே சொன்னார்கள் நீட்டுங்கள் சுசல்லி நீங்கள் சும்பார்களை சுட்டுத் திரீர்களா துனியா துணியா அடைகிறீர்களா தொழுகைக்கு நேரம் இல்லையா இளமை படிக்க நேரம் இல்லையா என்று துறை சொல்லவில்லை சகோதரரை தொழுங்கள் தொழுகையை மீட்டுங்கள் நீங்கள் சரியாக சொல்லவில்லை இவருடைய சம்பவமும் நீங்கள் வேண்டிய அதிஷ் கிட்டாபை திரட்டி பாருங்கள் இவருடைய பெயர் குறிப்பிடாமல் தொழுகையை தவறாக தொழுது திருப்பிப்படுத்தப்பட்ட நபர் என்றுதான் வருகிறது அவருடைய பெயர் கூட வெளியே வரவில்லை அந்தளவு அவருடைய துறை மறைக்கப்பட்டது ஒரு சலையங்கள் இருக்கிறது இன்னும் வந்தார்ந்ததுலம் கழிப்பதற்கு கழிவறை இருக்கிறது என்னவர்களே சாத்தரபியன் சொல்லுகிறோம் தெரிந்த நிகழ்வுதான் படிப்பினை என்ன படிப்பினை என்ன இவ்வளவு காலம் கேட்டோம் ஒருவரை அப்படி தெரிஞ்சிருக்கிறோமா சொந்த மனைவியை கூட அப்படி அழகாக தெரிஞ்சிருக்கிறோமா சொந்த பிள்ளையை தெரிஞ்சிருக்கிறோமா இந்த முறையில் மதுவாக்கிய தயார் ஏசத்தையார் சில வார்த்தைகள் பாதிக்கிறோம் மகனுடனே சொல்கிறோம் மகனே நீ எனக்கும் உன்னுடைய தாய்க்கும் அலாலாக திறக்காதவன் என்ற வார்த்தையை நான் மாற்றி கண்ணியமாக சொல்கிறோம் திருநீர் கழிக்கிறார் எல்லா சகாபாக்களும் அழகினார்கள் அல்லாவுடைய வீடு என்ன சேர்க்கிறார் என்று அழைத்த பார்த்தார்கள் பொறுமையாக இருங்கள் என்றார்கள் பொறுமையாக இருங்கள் பலம் கழித்து முடியட்டும் திருநீர் கழித்து முடியட்டும் கழித்து நிம்மதியாக அழைக்க முடித்தவுடன் கூப்பிட்டார்கள் கூப்பிட்டார்கள் அந்த நேரத்தை அடைத்துகின்ற பொழுது அவர் எழுந்திருந்தால் ஓரிடத்தில் கழிக்க வேண்டிய விரநீர் முழு மஸிதுக்குள்ளும் ஓடியோடி கழித்து இருப்பான் ஏன் ஒரு கூட்டம் அடிக்க விரட்டும் விரட்ட விரட்டும் ஓடியோடி திருநீர் கழித்துக் கொண்டுதான் போவார் பொறுக்க முடியுமா அடைக்க முடியுமா சிறுநீர் கூப்பிட்டார்கள் சகோதரே இந்த மசித இருக்கிறது இது இபாதத்து புரிய இடம் ஒரு இவர்கள் ஒருவர் சிறுநீர் கழிக்கக்கூடாத இடத்தில் கழித்து விட்டால் எப்படி அந்த இடத்தை திட்டம் செய்ய வேண்டும் என்றை சட்டத்திட்டத்தை படித்துக் கொடுத்தார்கள் என்றால் சிறுநீர் மசிதிப்பில் கழித்தவரையே இவ்வளவு நலிதமாக திருத்தினார்கள் என்றால் நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் எப்படி தவறுகளை பார்க்கிறோம் மக்களை அலையுங்கள் நல்ல புத்திமதிகளை சொல்லி அலையுங்கள் வல்மோ அழகான புத்திமதி சொல்லுங்கள் நல்ல வார்த்தையை பேசுங்கள் சகோதரரை வாருங்கள் சொல்லுங்கள் சகோதரரை வாருங்கள் உதவி செய்யுங்கள் சகோதரரை அழைக்க விடம் அல்ல எவ்வளவு அழகான வார்த்தை இன்னும் ஒருவர் ார்கள் கண்ணியமானிடம்ஜீத் ஒரு தொலைக்கு ஐம்பது ஆயிரம் தொலைகையுடைய நன்மை உள்ள பெருமதியான கிடைக்கின்ற நன்மை கிடைக்கின்ற மகத்துவமான மசீதிற்குள் வாலிபர் வருகிறார் வந்து சட்டத்தில் அமர்கிறார் லைசன்ஸ் கேட்கிறார் லைசன்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் அல்ல கடை நடத்துவதற்கொழிற்சாலை திறப்பதற்கு லைசன்ஸ் லைசன் அரபில சொல்வார்கள் பாதிப்பார்கள் அனுமதி கேட்கிறார்கள் அனுமதி தாருங்கள் எங்கே கேட்கிறார் மசிதிக்குள்ளே கேட்கிறார் அதுவும் பக்கத்திலே கேட்கிறார் நம்மிடம் ஒருவர் இப்படி கேட்டால் என்ன செய்வோம் என்ன செய்வோம் சென்னை மாணவர்களின் சில வேலை மசீதுக்குள் மையத்து விளக்கிறது நமது பிரச்சார தீவிரம் சொல்லி இருக்கிற காட்டுங்கள் இவனை வெளியே சமூகத்திலே இவனை இனம் காட்டுங்கள் நம்முடைய ஊரில் அப்படி ஒரு தவறு ஒருவர் கேட்டுவிட்டால் பத்து பேருடன் சொல்லி சொல்லி பத்து மில்லியன் பேருக்கு சொல்லி பத்து பில்லியன் பேர் ஒரே ஐந்து நிமிடத்திலே அவருக்கு அவரை பற்றி கமண்ட் பண்ணி இருப்பார்கள் மக்கள் சகோதரே உங்களுடைய விபச்சாரம் செய்வதற்கு நீங்கள் அனுமதி தந்தையுடைய சகோதரி மாமியோடு உங்களுடைய சகோதரியோடு மகரமான எல்லா பெண்களையும் சொல்லி கேட்கார்கள் இந்த பெண்களோடு இந்த விபச்சாரத்தை யாராவது செய்வதற்கு நீ லைசம் கொடுப்பியா சகோதர கொடுத்தீராட மாட்டேன் அப்படி நீ செய்ய போகின்ற பெண்மணி யாரோ ஒரு உனக்கு தாய் அல்லது யாரோ ஒரு மனைவி அல்லது யாரோ ஒரு உனக்கு யாரோ ஒரு மாமி அவனும் உனக்கு அனுமதிக்க மாட்டான் தாவத்து கொடுத்தார்கள் துவா செய்தார்கள் எனக்குறம் சொல்ல முறை இது முறை இது எனவே கண்ணியமானவர்களே எத்தனையோ நிகழ்வு இருக்கின்றன நேரம் இடம் கொடுக்காது நிகழ்வுகளை படிப்போம் செயல்படுத்துவோம் இறுதியாக கண்ணியமானே நான் ஒரு நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன் குடும்ப அமைப்பிலே மனைவி மூலம் ஏற்படுகின்ற தவறை கூட நபி அவர்களை படித்திருக்கிறார்கள் மனைவி மாறியை பொறுத்தவரை அல்லா சொல்கிறான் நபி மூலம் எங்களுக்கு படித்து தருகின்றதான் விழா படிக்கப்பட்டிருக்கிறார்கள் விழா எலும்பு வளைந்த நீங்கள் வளையவே விட வேண்டாம் வளைந்து வளைஞ்சு வளைந்து விடும் நிமித்த முடியாமல் போய்விடும் ஒரே தடவையாக நிமித்த போக வேண்டாம் உடைந்து விடும் அந்த உடைவுதான் விவாகரத்து நவிமூடம் அவ்வளோ காட்டி தந்த சுத்தி மது இரண்டு நிகழ்வுகளை சுருக்கமான நிகழ்வு சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கிறேன் ஆயுஷா உடைய வீட்டில் இருக்கின்ற பொழுது இன்னும் ஒரு வீட்டிலிருந்து ஒரு உணவு வருகிறது ஒரு உணவு பாத்திரம் வருகிறது அவர்கள் சமைக்க வைத்திருக்கிறார்கள் இன்னொரு எடுக்கின்ற பாணியிலே என்னுடைய வீட்டில் தங்கியிருக்கின்ற சாப்பாடு இருக்கும் பொழுது இன்னமொரு மனைவி ஏன் எழுப்ப வேண்டும் ரோசத்தினால் மனிதன் அடிப்படையிலே நதியோடு இருக்கின்ற அன்பினால் அந்த பாத்திரத்தை வைப்பது போன்ற கீழே தட்டி உடைத்து விட்டார்கள் இவர் தவறு பிறருடைய பொருளை விட இருக்கிறார்கள் என்ன சொல்ல வேண்டும் ஆய் கொடைக்கென்ன பொறாமை பொறாமத்தாரி பொறாமை பொறாமை அமலை பத்தவைக்கும் என்று சொல்ல வேண்டும் நன்மைகளை அழிக்கும் என்று நனிப்புகளை சொல்ல வேண்டும் இருக்க பொறாமை அழிக்கும் என்று இருக்கிறது அதீஷ் அந்த நேரத்தில் அந்த அதீசை சொல்வது ஆவா அல்ல கொடுத்தார்கள் அள்ளி கொடுத்தார்கள் அதுக்கு பதிலான ஒரு பாத்திரத்தை கொடுத்தார்கள் கொண்டு போவது உங்களுடைய சாய்ச்சி ஓசம் வந்து விட்டது அந்த ஒரே அடியான நிமிஷம் போக வேண்டாம் என்பதற்கு சான்று இன்னும் ஒரு நிகழ்வு நடக்கிறது இதே ஆய்ச்சாரியல்லா ஒரு சந்தர்ப்பத்திலே சஃலாணா என்ற இன்னொரு மனைவியை தேவை சொல்லி காட்டி நதியீடு சொன்னார்கள் ஒரு துறையில் சொன்னார்கள் உண்மையில் சொன்னார்கள் யாரும் சொல்லுங்களா உங்களுடைய மனைவி சஃ கொஞ்சம் குள்ளமானவர் கொஞ்சம் கட்ட ஏன்னா வர்கள் வாகனத்தில் ஏறுகின்ற உதை பகுதியை முடங்கால் பகுதியை தான் படிபோன்று வைத்துக் கொடுத்தார்கள் ஏன் உயரம் கூடுதலாக இருந்ததுனால் ஏற முடியவில்லை ஒட்டகத்தில் ஏறுகின்ற பொழுது தன்னுடைய சாலை கொடுத்தார்கள் படிபோன்று இந்த சத்தியா நவீன ஏறுவதற்கு அவ்வளவு கட்ட உண்மையை அந்த நேரத்தில் நிறையவர்கள் ஆயிஷா தான் பேசட்டும் பரவாயில்லை என்று விடாமல் வளைய விட வேண்டாம் என்ற அந்த புத்திமதி கேட்டவாறு ஆயிஷா ஜீபத் பேசினால் எதை திண்ணுவது போன்று பா மாமிஷம் திணுவது போன்று ருச்சியடிக்குதா சிண்டியா என்று கேட்காமல் ஆயிஷா இந்த வார்த்தையை கடலில் கலந்தால் கடல் துருநாற்றம் அடிக்கும் என்று நிறுத்திவிட்டார்கள் திருத்தும் முறையிடுதான் முகத்தில் அடித்தவாறு முகத்தில் பாய்ந்து திருத்தினால் திருந்த எனவே கண்ண சொல்லிக்கொண்டே போகலாம் சிறரை நாம திருத்த வேண்டும் எனவே எல்லாம் தவறுகளை விளங்குகின்ற தவறுகளை மறைத்து நுட்பமாக திருத்துகின்ற நண்பக்கராக நம்மை மாற்றுவானாக பாவளை மனு தருவதாக எவருடைய பெற்றோருடைய பாவம் மனுத்தருவதாக பூரா முஸ்லீங்கள் மோமியடைய பாவம் மணித் தருவதாக யார ஈமானை தருவாராக உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக யார உண்மையான மனித பண்புகளை தருவாராக சிறரின் அளவுகள் எங்களுக்கு காட்டுவாராக எங்களுடைய தவறுகளை எங்களுக்கு காட்டுவாயாக எங்களுடைய நனவுகளை சிறர்களை காட்டுவாயாக யார எப்படி யாரை எந்த சந்தர்ப்பத்தில் எந்த முறையில் திருத்த வேண்டுமோ அந்த முறையில் நபியோருடைய முறையில் நுணுக்கமாக திருத்துகின்ற நன்மக்களை மாற்றுவாயாக நமக்கு மிருதுவான தன்மைகளை தருவாயாக கடினப்போக்கை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக சிறருடைய குறைகளை வெளிப்படுத்துவதை விட்டு பாதுகாப்பாயாக சிறுடைய பிறரை மானபங்கப்படுத்துவதை விட்டு பாதுகாப்பாயாக நபி அவர்கள் எந்த முறையிலே இந்த இஸ்லாத்தி மக்களுக்கு மத்தியில் நுணுக்கமான முறையில் நுட்பமான முறையில் பரப்பினார்களோ அந்த ஹிக்மத்தையும் அழகிய உபதேசம் பண்ணுகின்ற நல்ல பக்குவத்தை நமக்கு தந்தல்வையாக ஈமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வையாக